அப்பதான் கூட்டான் கண்ணன் அர்ஜுனனை நெல்லு அர்ஜுனா ஜாகிரதப்படுத்துறேன் தள்ளப்படுற அளவு கேட்டு பாரு இந்த ஆச்சார்டிஷ்ய லட்சணம் ஆகாது ஒழுங்கு ஆச்சாரியன் திருவடிகள்ல போய் விழு தத் ஈஸ்வரன் தானும் ஆச்சார்தான் ஆசப்பட்டிருக்கும் ஆச்சார்தன் இருக்கணும்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இது இந்த மாதிரி கொடுத்து நீங்க எல்லாம் கீழே உட்காந்துக்கிறச்சே எங்களுக்கு மேல உட்காந்து வச்சு வழக்கெல்லாம் போட்டு நாங்க சொல்றதாம நீ கேள்வோ இதுல எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஈஸ்வரனுக்கு ஆசை போலயாம் அதனால ரெண்டு இடத்துல அவர் இடம் பிடிச்சுட்டாரு அர்ஜுனுடைய தேர்தற்று இன்னொன்னு குரு பரம்பரையில் முதல் ஸ்தானம் பிரதமாச்சார்தன் பிரதமாச்சாரியன் அவனைத்தானே கொண்டாடுறோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பரம்பரையில முதல் ரத்தனாரு சிவன் நாராயணன் தானே போட்டு வச்சிருக்கி கிளம்பறை நம்ம போய் கைக்கூட்டையை போட்டுருவோம் அந்த இடத்துல பாத்து நம்ம இடம் ஒத்து உட்காந்து கூடாதுங்கிறதுக்கா அப்படி அவர் முதல்ல போட்டு வச்ச இடம் தான் அது இல்லன்னா இது ஆழ்வா இருக்கு ராமானுஜி இருக்குன்னா இவருக்கு இடத்த விடறதுக்கு மனசு இல்லையே அதனால ஒரு துண்டை போட்டு அந்த இடத்துல இடம் வச்சிருக்காரு ஈஸ்வரன் தானும் ஆச்சாரத்தை ஆசைப்பட்டிருக்கும் அர்ஜுனுடைய தேர்தட்டிலே குரு பரம்பரையிலே பிரதமாச்சாரியனாக அதனால பெருமானே ஆசைப்படக்கூடிய ஆச்சாரியஸ்தானம் ஆனா எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் சம்பிரதாயம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம் ஸ்ரோத்ரியன் சாஸ்திரங்களை முழுக்க கற்றிருக்கிறான் பிரம்மனிட்டை பிரம்மத்தடையில தான் அவனுக்கு ஆசையை தவிர மற்ற ஒன்னுலேயே அவனுக்கு ஆசை கிடையாது ஸ்ரோத்திரியம் பிரம்மனிடம் சத்வஸ்தம் சத்தியவாசம் சத்த குணத்திலேயே நிலை நிற்கிறான் ரஜோகுண சமோ குணங்கள் அவனை தட்டதே கிடையாது சத்தியவாச்சம் உண்மைதான் பேசிவினை தவிர கேட்கிறவனுக்கு பிடிக்கணும்ங்கிறதுக்காக விஷயத்தை சுருடவே மாட்டான் இது மனவாளிகள் அழகா தெரிவித்தார் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே இது சுத்த உப தன்னஞ்சில் சொல்லி இது சுத்த உபதேச வார்த்ததென்பர் மூர்க்கராவார் ஆச்சாரிய சீக்கிய பாவங்கிறது எப்படி இருக்கணும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு முன்னாடி சொன்னத்தைத்தான் நான் திரும்ப சொல்லணும் ஏன் ஆச்சாரிடத்துல எதை கேட்டு இருக்கேனோ அதத்தான் திரும்ப சொல்லணும் இந்த சம்பிரதாயத்துல மட்டும் உபன்யாசகால நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்பிள்ள சாதிப்பர் இப்படி நஞ்சியர் சாதிப்பர் இப்படி தேசிகன் சாதிப்பர் இப்படி மனவாளர்கள் சாதிப்பார்னர் ஒருத்தர் ஒன்பது நாள் கேட்டு கேட்டு பார்த்தார் அவருக்கு பொருட்களே எழுந்துன்னு கேட்டார் அவ சொல்றதே சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன சொல்றீர்னார் அவளுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்ப ஒரே பதில் தான் அவ சொன்ன திரும்ப சொச் சொல்றதுக்கே புத்தி போலே நானா என்னத்தை தேடி இந்த இடத்துல சொல்லிட முடியும்போ அவர்கள் சொன்னதை திரும்ப சொல்றதுதான் சம்பிரதாயத்திலே ஏத்தம் நாம சபோல கல்பித்தமாக ஒன்ன கூட சொல்லுவது கிடையாது ஆக முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதை தப்பாம கேட்க வேண்டும் பின்னோர்ந்து தாமதனை பேசாதே பின்னாடி அதே தான் சொல்லணும் தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இவனுக்கு தோன்றினதெல்லாம் சொல்லட்டான் அதுவான போனா போறது தப்பில்லே இது சுத்த உபதேச வர வார்த்ததென்பர் இதத்தான் பூர்வாச்சாரியர்கள் சொல்லிருக்கான்னு வேற சேர்த்து சொல்லிட்டான் இது இவன் சொன்னதை சொன்னானே நான் சொன்னேனு சொல்லிட்டு போயிருக்கலாம் முல்லியோ இதத்தான் முன்னோர்கள் சொன்னான்னு வேற சேர்த்து சொன்னான் எதற்கு உலகத்தை மயக்க அதுவும் சில பேருக்கு எந்த ஆச்சாரியன் இப்ப இந்த பூ இல்லையோ சீவை குண்டத்துக்கு போயிட்டாரோ இதெல்லாம் கேட்டுண்டேன்னு சொல்றது அவரை போய் நம்ம கேட்க முடியாது சொல்லி அவர் பரமத்திற்கு கடை போயிட்டார் அந்த ஆச்சாரனுடைய பேரை சொல்லிட்டோம்னா நாம எங்க போய் கேட்க இப்படி இல்லாமல் அவர் சொன்னத்தை மட்டுமே திரும்ப சொல்ல வேண்டும் அது சாதித்தார் அவன் பேசுறது முன்னோர் மொழிந்ததைத்தான் பேசுவன் தான் ஆச்சாரியன்னு நினைக்கிறது கூட கிடையாது பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவித்தார் ஆச்சாரியன் தன்னை எப்படி நினைச்சுக்கணும் தன்னுடைய சிஷனை எப்படி நினைச்சுக்கணுமா தன் ஆச்சாரியன் நினைச்ச கூடாது தன் சிஷனை சிஷன நினைச்சு கூடாதுன்னார் நமக்கு முதலுக்கே சந்தி வந்துருப்போம் இதுவே இல்லையா பின்னு என்னதான் நினைச்சுக்க ஆச்சார்டன் தான் ஆச்சார்தன் சிஷன்தானே சிஷியனா இல்லையிலே தன் ஆச்சார்டன் நினைச்சு கூடாது தன்னாச்சார்தனுக்கு சிஷனா நினைச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த சிஷனை சிஷனா நினைச்சு கூடாது தன்னாச்சார்டனுக்கு சிஷனா நினைச்சுக்கணும் ஆஹ் தனக்கு சிஷனா இந்த சிஷன் நினைச்சு கூடாதான் தன் ஆச்சார்டனுக்கு தன்னச்சிஷனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் வேடிக்கையா ஒருத்தர் சரித்திரம் சொன்னார் ஒருத்தன் வெள்ளத்துல அடிச்சுன்னு போறான் வெள்ள தப்பிக்கணும்ச்சாரியன் திருளே சரணம் அவனுக்கு விசுவாசம் ரொம்ப அதிகம் ஆச்சாரியன் திருவடிகளே சொன்னா தப்பிச்சு வெள்ளத்திலே தப்பிச்சு கரைக்கு வந்தான் ஆச்சாரியன் திருவடிகள போய் விழுந்தான் எப்படி தப்பிச்சேன்னா திருவடி பலம் தான் வேற என்ன எனக்கு தப்பிச்சுட்டேன்னா ஆச்சாரியனுக்கு நல்லா துணைப்படுத்து சரி நம்ம திருவடிக்கு பலம் இருக்கு போல் இருக்குன்னு தெரிஞ்சா இவர் ஒரு நாள் காட்டு வழியா போறச்சே வெள்ளத்துல மாட்டின் அவருக்கு பிரவாகம் பிரவாகத்துல அடிச்சு போறச்சே அவர் என்ன சொல்லிருக்கணும் தன் திருவடிகளே சரணம் அப்படின்னு விட்டார் இவர் திருவடிகளை சரணம் தானே சொன்னான் ஆச்சார்டன் தன் திருவடிகளை சரணம் தான் அடிச்சு அவர் என்ன சொல்லிருக்கன் நினைக்க நினைப்பதும் கூடாது இது ஆச்சார்டனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பசு மனுஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சரையாக தேனைவ தேசந்தி தத்விஷ்ணோஹோ பரமம்பதம் பசுவார்கட்டும் பக்ஷியார் கட்டம் மனுஷனாகட்டம் யாராலும் ஒரு சீவைட்டவ ஆச்சார்தன பற்றி இருந்தால் தேனைவதயா சந்தி தத் பரமம்பதம் கண்டிப்பா பரம பிராப்திவனுக்கு ஏற்பட்டு தீரும் திருமான தடுப்பதே கிடையாது அதனாலதான் தேசிக நாடக சதித்தர் சத்தியவாச்சம் சித்தம் சத்திரதாய சத்வஸ்தம் சத்தியவாச்சம் மேலே சதித்தார் சமய நியத்தையா சாதுவிருத்தியா சமயத்தம் சமயத்துக்கு ஏத்தா எதது அனுஷ்டானமோ எதது ஆச்சார்தமோ அதை விடாமல் இருக்க வேண்டும் ூயாதிமுக்தீகமா அசூயும் இருக்கவே கூடாது டம்பம் டம்பம்னா இப்ப இந்த இடத்துல விளக்கு போட்டிருக்கோம் இல்லையோ இந்த விளக்கு இப்ப இந்த இடத்துல கைங்கரியமா யாரும் கொடுத்துருக்கான்னு வச்சுப்போமே சில பேருக்கு இருக்கிற டாம்பிக்கு எவ்வளவு இந்த விளக்கல பேர் எழுதிருவா விரும்ப விடமாட்டான் இது எவ்வளவு இருக்கும் மொத்தம் ஒரு நூத்தம்பது நூறு ரூபா இருக்குமா இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா விளக்கை அது முழுக்க பேர் எழுதிருவா இதுல ஆச்சரியம் அந்த பேரை முழுக்க எழுதினால வெளிச்சமே வராது இது அந்த அளவு விளக்காய்டு இதுக்குதான் டாம்பிகம்னு பேர் பண்ற கைங்கம் வலதுகை கொடுத்தது தெரியாத இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கே டம்பாசுனால் தப்பு ஆச்சார்டன் அர்த்தத்தை எதிர்பார்க்காமல் ஆனா சிஷன் எதை கொண்டு போய் வேண்டும் சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச என்னுடைய அர்த்தத்தையும் பிராணனையும் எல்லாவத்தையும் ஆச்சார்டனுக்காக கொடுத்து வேண்டும் ஆச்சார்தன் சிஷன் இடத்துல எதை பார்க்கணும் சிஷ்டன் ஆச்சாரிடத்துல சாதித்தார் ஆச்சாரியன் ஆச்சார்டன் சிஷ்யோஜீ சிஷன் ஆச்சாரனுடைய தேகோஜீவனத்தை பார்க்கணும் சிஷனுக்கு ஒரே கடமை தேகரக்ஷணம் தன்னது இல்லே ஆச்சாரியன் ஆச்சாரனுடைய தேகரக்ஷணன் சிஷியனுக்கு கடமை சிஷியனுடைய ஆத்ம ரஷணம் ஆச்சாரனுக்கு கடமை ஆனா தான் போற சேவே சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச தன்னுடைய சரீரம் அர்த்தம் பிராணம் இந்த மூணையும் ஆச்சாரியனுடைய திருவடிகள சமர்த்து அப்புறம் நான் எப்படி சுவாமி வாழறதுன்னு கேட்பா இது மொத்தத்தையுமே சமர்பிச்சுட்டா ஒண்ணுமில்ல அவர் கொடுத்ததை வைத்துக் வாழ வேண்டும் இதுக்கு பிள்ளைலோகாச்சார அழகா தெரிவித்தார் ஆச்சாரியன் தன் சொத்தை வச்சுதான் தன்னை ரட்சித்துக்கணும் சிஷ்யன் ஆச்சாரியனுடைய சொத்தை வச்சுதான் தன்னை ரஷிக்கணும்னா அப்படின்னு என்ன அர்த்தம் சிஷ்யன் தானே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார் அப்ப அது இனிமே ஆச்சாரனுடைய சொத்தை ஆயிடுத்து இல்லையோ அதனால தன் சொத்தை வச்சிருந்தா ஆச்சார்டன் தன்னை ரட்சித்துக்கணுமா சிஷ்யன் கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையே அதான் சமபிச்சாடு அவர் பார்த்து பத்து ரூபா கொடுத்தாருன்னா அதுல தானே வாழணும் ஆனால சிஷியன் ஆச்சார்டன் சொத்தை கொண்டுதான் தன்னுடைய தேக ரஷணத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் இதுல ஒருவேளை மாறினா என் அர்த்தம் பழகா சாதித்தார் ஆச்சார்தன் சிஷ்யன் சொத்தை வாங்கிக்க கூடாது சிஷியன் சொத்தை கொடுக்க ஆச்சாரன் தன் இடத்துல விட்டு வச்சிருந்தார் திரும்ப சமர்ப்பிக்கிறேன் இது என்னுடைய சொத்தே இல்லை எங்க எண்ணத்தோட தான் சிஷன் கொடுக்கணும் எப்பது சிஷனுடைய சொத்தை இல்லையோ அப்போ சிஷன் தன்னது நினைச்சத ஆச்சாரியன் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஆச்சாரியன் சிஷன் சொத்தை வாங்க கூடாதுன்னா என்ன அவன் தன்னுக்கு அபிமானித்து கொடுத்த வஸ்துவை ஆச்சாரியன் வாங்கக்கூடாது சிஷன் தன் சொத்தை கொடுக்க கூடாதுன்னா என்ன தன்னுக்கு நினைச்சு கொடுக்க கூடாது ஆச்சார்தனுடையது நினைத்துத்தான் அவனிடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு வேளை அப்படி கொடுத்துட்டான் ஒரு வேளை அப்படி வாங்கினுட்டா அதுக்கு மேல அவர் சமாதானம் தெரித்தார் கொள்ளில் முடியனாம் கொடுக்கில் கள்ளனாம் கொடுத்துட்டா என்ன இது என்னுடைய சொத்து நினைச்சுன்னு சிஷன் கொடுத்தான்னா அவன் தான் என்ன சொத்து உண்மையில ஆச்சார்டுதான் இருக்க என்னது நினைச்சாலே திருட்டு தானே ஆனால இது என் சொத்துன்னு நினைச்சுன்னு சேஷன் கொடுத்தாலே திருடன போலே நெஜத்துல இது என்னதான் இருக்க இதை பிடிங்கி வச்சுன்னா அவன் திரும்ப எங்கிட்ட கொடுக்கறான் அதை நான் வேற வாங்கிக்கிறேன் பாருதிரனத்தான் இருக்கணும் ஆஹ் ஆச்சார்டனை கொள்ளில் கல் மிடியனாம் கொழுக்கில் கள்ளனாம் ஆக நாம கொள் மாறுவது கூடாது அவருடைய சொத்தை அவரிடத்துல சமர்ப்பித்தோங்கிற எண்ணத்தோடு தான் நாமும் கொடுக்க வேணும் சம்பந்தம் இருந்து இன்னைக்கு இல்லேட்டாலும் நாளைக்கு பகவத் சம்பந்தம் கிடைக்கும் ஆச்சார்ட சம்பந்தம் இல்லைன்னா தாலி கிடந்தால் ஆபரணங்கள் பூஷணங்கள் பண்ணி போகலாம் தாலி இழந்தால் தாலி இருக்குன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணி போட்டுக்கலாம் தாலி போடுத்து பத்து லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்குங்கிறதுனால என்ன லாபம் உண்டு வேற ஆபரணங்களை பண்ணியே போட்டுக்க முடியாதே ஆக சம்பந்தம் இருப்பின் பகவத் சம்பந்தத்தை நாளைக்கு வரவழிச்சுக்கலாம் ஆத்ம குணங்கள் வந்து சேரும் ஆச்சார்ட சம்பந்தம் இல்லாத பொறுத்துன்னா மத்த எந்த சம்பந்தம் இருந்தும் லாபம் இல்லை என்று சியோஜன பௌனத்திலே சாதித்தார் அதே போல எங்கேயும் வேதாந்த தேசியம் தெரிவித்தார் ஆஹ டம்பாசூயாதிமுத்தம் டாம்பிகம் பொறாமையே கூடாது சிஷன் அண்ணா வளரார் அவருக்கு நாலு காசு கிடைக்கிறதுன்னா அதில் பொறாம கூடவே கூடாது ஆச்சாரனுடைய பிரியத்தை சிஷன் நடக்க வேண்டும் சிஷனுடைய ஹிதத்தை ஆச்சார்டன் நடத்த வேணும் அப்படின்னா எனக்கு எது நல்லதோ மோக்ஷம் போறதில் எனக்கு நல்லது என் மோக்ஷம் ஆத்மோ ஜீவனத்தை மட்டும் ஆச்சாரியன் பார்க்கணும் ஆச்சாரியன் மோட்சம் போறதை பத்தி நான் கவலைப்படப்படாது அது அவர் ஆச்சாரியனுடைய கவலை ஆச்சாரியன் இந்த வாழற பிரியத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டும் ஆஹ் சிஷியனுக்கு ஆச்சாரியனுடைய நோக்கம் ஆச்சார்தனுக்கு சிஷியனுடைய ஆத்ம ரஷணத்திலே நோக்கம் இதுக்கு மேல சொன்னதான் ரொம்ப அழகான விஷயம் எனக்கும் பிரியம் உலகத்துல வேணுமா வேண்டாமா இவர் மோட்சத்தை பத்தியே ஆச்சாரியன் பேசியிருந்தார்னா எத்தனை ஆயிடு அவரோட இருக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்கு பத்தினி இருக்கா குழந்தை இருக்கு இப்ப நான் பாத்துத்தானே ஆகணும் இவர் ஆத்மோஜீவனம் ஆத்மோஜீவனம் தரணா எனக்கு பிடிக்காது போடும் அப்ப என் பிரியத்தை எப்படி நடத்துறது ஆச்சார்டனுக்கு ஹிதம் ஒண்ணுமோ இல்லையோ ஆச்சார்டனுக்கு பிரியம் மட்டும் இல்லையா அவரு சில சமயம் தப்பத்துக்கு வழி உண்டு வாய்ப்பு உண்டு அப்ப அவருக்கு ஹிதத்தை யார் நடத்த ஆச்சார்டனுக்கு பிரியஹிதம் இருக்கு எனக்கும் பிரியஹிதங்கள் இருக்கு என்னுடைய ஹிதத்தை ஆச்சார்தன் பார்க்கணும் ஆச்சாரனுடைய பிரியத்தை சிஷன் நான் பாக்கணும் அப்ப ஏன் ஹிதத்தை யார் பார்ப்பா ஈஸ்வரனை கொண்டு ஆச்சாரியன் நடத்த கடவர் எனக்கு பிரியங்கிறது ஊர் உலகத்துல நன்னா வாழறது அதுக்கு ஐஸ்வர்யம் பண்ணுமோ இல்லையோ ஆச்சாரியன் பார்த்து அதுக்கு ஒண்ணு பண்ண மாட்டார் பெருமானிடத்துல சொல்லுவர் நீ பார்த்து இவனை திருத்த சொல்லிருக்கேன் நானும் திருத்தணும்னு போயிருக்கேன் என் சம்பந்தத்தினால இவனுக்கு ஒரு நாலு காசானு கிடைச்சி ஒழுங்கா இருந்தா தான் என்கிட்ட இவனுக்கு நம்பிக்கையே வரும் அப்பதான் நான் மோக்ஷத்துக்கு போன்னு சொன்னா அதுக்கு சரணாதி பண்றதுக்கே வருவன் அதனால நீ பார்த்து கொஞ்சம் அவனுடைய பிரியத்தை நடத்தி விடுறியா என் பெருமானிடத்துல ஆச்சாரம் கேட்டா அவன் நடத்துவன் தான் நேர ஆச்சாரியன் பண்ண மாட்டா ஹிதத்தை பெருமான் மூலமாக நடத்துவர் அதே போல ஆச்சாரனுடைய பிரியத்தை நான் நேர பண்ணணும் ஆச்சாரியனுக்கு ஒரு ஹிதம் இருக்குமோ இல்லையோ அதை நான் போய் அவருடைய இந்த மாதிரிலாம் நீ தப் பண்றீ அதெல்லாம் கூடாது மாத்திக்கும் அப்படி நாம் போய் அவரு இடத்துல சொல்லக்கூடாது நாம போய் ஒன்னும் பெருமான் இடத்துல முன்னே நின்னு அப்படியே அவருடைய ஆச்சாரியன் ஏதோ இந்த சம்சார சம்பந்தத்தாலே கொஞ்சம் மாறு இருக்கு தேவரீர் சூழலம் பத்த வேண்டும் என்று பெருமானிடத்திலே பிரார்த்தித்தால் அவன் கூட்டு சரிப்படுத்துகிறான் ஆச்சார்தனை ஆக நடுவுல இப்ப பெருமான வச்சு நட்டோம் இத்தனை ஆச்சார்தன் நடுவில் இருந்தது போய் இப்ப பெருமான நடுவுல கொடுத்துட்டோம் நியாயமா பார்த்தா அவர் நாம நேரே நடுவில் ஆச்சார்தன் இப்ப அப்படி இல்லை ஆச்சார்தன் நமக்குன்னா பேச்சே இவர் குறுக்க அல்லாடுறாரு இப்ப இங்கே இருந்தா அங்கே அங்கேயிருந்து இவர் என்ன ஹிதத்தை பண்ணுங்கிறார் இங்க ஓட வேண்டியிருக்கு பிரியத்தை அங்க ஓட இவன் தானே சிருஷ்டித்தான் பட்டுத்தான் ஆக வேண்டும் ஆக ஈஸ்வரன் பார்த்து தான் ஆச்சார்தன் அமர்த்தினான் நாம் அவர் மூலமாகத்தான் பகவானுடைய திருவடிகளை பத்துகிறோம் முக்தம் தாம்பிகம் பொறாமை கூடவே கூடாது மத்த ஆச்சார்தர்கள் நன்னா சரி நம்ம சிஷ்டனே நன்னா சரி இன்னொரு ஆச்சார்தனுக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாலும் சரி பொறாமை ஆச்சார்தனுக்கு ஏற்படவே கூடாது அவரும் ஒரு ஆச்சார்தன் நான் அவருக்கும் சிஷ்யர்கள் நமக்கும் சிஷ்யர்கள் அவர் திருவடிகள்ல சேர்க்கறதுக்கு நம்மள நியமிச்சிருக்கார் பாலமா இருந்து ஏதோ ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு போறோம் என்ன தானே ஆச்சார்தன் நினைத்துக் கொள்ளுகிறான் அதனால அசூய் அவனுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஓர் ஆச்சார்தனுக்கும் மற்றொரு ஆச்சார்தனுக்கும் பொறாமை கூடாது அசூய கூடவே கூடாது முதலியாண்டானும் எம்பாரும் இருந்த காலம் அந்த காலத்திலே ஒருத்தருடைய அப்போ வெளியூருக்கு போயிருந்தார் அவர் சிஷர் கூட்டு கைங்க சொல்லுட்டார் ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டார் அவர் தெரிஞ்சு படுத்து அவர் சிஷரை நாம கூட்டு இவர் நேர அவர் திருமாளிக்கு போனார் ஐயா அடியேன் தப்பு பண்ணிட்டேன் அபசாரப்பட்டேன் உம்ம சிஷ்டனை நான் கூட்டுண்டேன் பெரியவர் சமாதானம் சொன்னாரா ஒருத்தர் கிணத்துல உழுந்துட்டார் இந்த விழுந்தவரை கையப்பிடிச்சு மேல தூக்கி ஆகணும் ஒத்தரா தூக்கினா தூக்கிறது கட்டம் ரெண்டு பேரா தூக்கினா தூக்குறது சுலபம் இவன் சம்சாரங்கிற பெரிய கடல்ல விழுந்துட்டான் நான் ஒத்தனா எப்படி தூக்குறதுன்னு நினைச்சிருந்தேன் நல்லவேளை நீரும் கை கொடுத்தீரே என்ன அந்த பெரியவர் தெரிவித்தாராம் இந்த அளவுக்கு சௌஜன்யத்தோட வாழ்ந்தார்கள் அதனாலே டம்பாசூயாதிமுக்தம் தம்பிகம் அசூயை கிடையாது மேல தெரிவித்தா தீர்கபந்தும் தயாலும் தீர்க்க இன்னைக்கு நாளைக்கு மட்டும் பந்து அல்ல எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் நமக்கு அந்த ஆச்சார்தன் பந்துதான் தீர்க்க பந்தும் தீர்க்க பந்துனால இன்னி சில நண்பர்கள் வருவா நமக்கு வேணுங்கிறாப்புல இனிக்கு பேசிட்டு வெட்டி விட்டு போடுவா வருங்கால் யாரெல்லாம் எந்த சமயத்துல எனக்கு உதவி வேணுமோ அப்ப காப்பாத்தவன் தானே நண்பன் எனக்கு எப்ப இடித்துறைக்கு நல்லது சொல்லணுமோ அவர்தான் ஆச்சார்தன் அதை விட்டுவிட்டு வேணுங்கிறதுக்காக ஏதோ ரெண்டு சொல்லிட்டு போட்டு அவர் ஆச்சார்டன் அவர தீர்க்க வந்தும் தயாலும் தயாளு என்னுடைய கிருபைய பொழிக்கிறான் ஆச்சார்டன் முதல்ல செய்வத கட்டான் போல இருக்கு இந்த உள்ளம் பகவானை பத்தி தெரியாது விராட்டிய பத்தி தெரியாது பாகவதர்களை பத்தி தெரியாது வெறும் கட்டான் நீங்க அப்பப்ப இந்த பாலம் பாலமா பஞ்சத்துல வெடிச்சிருக்கிற பூமியை பார்த்திருக்கலாம் ஒரே பஞ்சம் வந்து ராஜஸ்தானத்து பக்கம் பீகாரத்து பக்கம் எல்லாம் காட்டுறான்னு பாலம் பாலமா வெடிச்சு போயிருக்கும் அதுல ஒரு பாட்டம் மழை புஞ்சுதுன்னா பழபல வளர ஆரம்பிக்கும் அதே போலத்தான் நம்முடைய உள்ளமும் பாழம் பாழமா பகவத விஷயங்கிற மழை இல்லாமல் வெடித்து போய் கிடக்கிறது இதுல ஒரு பாட்டம் மழை பெய்தா போலே ஆச்சாரிடம் தானே நமக்கு பகவத் விஷயத்தை உபதேசிக்கிறான் இது பண்ற முதல் காரியம் ரெண்டாவது பரமாத்மா வேற ஜாதி இவர் என் ஜாதி அது ஒரு பெரிய நல்லது எனக்கு இந்த பெண்களோட வருத்தம் எல்லாம் தான் தெரியும் அப்பப்ப சுருண்டையை பயமுறுத்துவா அதே போலத்தான் இங்கேயும் என் வருத்தன் சிஷ்யனுக்கு இருக்கிற கட்டம் என்னன்னு இன்னொரு மனுஷனுக்கு தான் தெரியுமே தவிர இந்த பரமாத்மாங்கிறது வேற ஜாதி ஒண்ணுமே வேண்டாம் ஏன் பரமாத்மாவுக்கு ஸ்ரீகளுடைய கட்டமே தெரியறது இல்ல பெரியாசம் இடத்துல சாதித்தார் அவர் இத்தனை அவதாரத்துக்குள்ள ஸ்திரீயா ஒரு அவதாரம் பண்ணிருந்தான்னா தெரியும் எல்லாம் புருஷாவதாரமே பண்ணிட்டு போட்டாரு தவிர ஏதானு ஒரு அவதாரமானு பண்ண வேண்டாமான்னா பிளஸ்வாமி இந்த மோகினி அவதாரம்னு நடுவுல வந்து வந்து சேர்ந்துவா அதுவும் ஏமாத்துறதுக்கு அதனால அந்த அவதாரத்தை கணக்கரே சேர்த்து கூடாது அதை உஷுடுவோம் அவதாரம் தான் மத்திய வராக நரசிம்ம வாமன் பார்கவராம பரசுராம இப்படிப்பட்ட அவதாரங்கள் தானே ஸ்திரீயா பிறந்தானா அதே தான் இப்ப நமக்கும் கட்டம் நாமல்லாம் சிஷியர்கள் நம்ம கட்டம்லாம் பெருமானுக்கு தெரியாது நம்ம போல ஒரு ஜீவாத்மா ஆச்சாரியன் அவருக்குத்தானே நமக்கு இருக்கிற கட்டம் தெரியும் அதனாலே மூணாவது அனுட்டித்து காட்டுவர் உபதேசித்தும் காட்டுவர் அதனால பெருமை எல்லாத்த விட நான் இதான சம்சார சம்பந்தத்தனால தப்பு பண்ணா பயப்பட வேண்டாம் உடனே இந்த பெருமாள நினைக்கச்சே பயமா இருக்கு சிசுபாலன் முடிச்சுட்டான் இதெல்லாம் நினைக்க போறதா வேண்டாமான்னு வருது ஆச்சார்டன் கிட்டலாம் நிசிம் பெருமானிடத்திலே லக்ஷ்மியான ஸ்வயம் லக்ஷ்மி கூட கிட்டக போறதுக்கு பயப்பட்டால் பாகவதத்திலே சுகாச்சார்டன் தெரிவிக்கிறார் அப்புறம் பக்தன் பிரகலாதம் தான் அருகிலே சென்று இருக்கலாம் அந்த பயம் எல்லாம் ஆச்சாரிடத்துல நம்ம வேண்டாமே சுலபமா சௌக்கியமா கிட்டக்க போலாம் இன்னொன்னு நாம ஏதான கைக்கரை பண்ணோம்னா திருப்தியா ஏற்றுப்பர் அது ஆச்சார இடத்துல எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் இந்த பெருமாட்ட என்னத்தவனா நீ கொண்டு கண்டருள பண்ணுவே தவிர எத்தையானு கொண்டருடுறாரு பாண்டாள் முன்னாடி இத்தனையும் குணம் சாமிச்சோம் பழம் வச்சிருக்கா ஒரு ரெண்டு பழத்தை சாப்பிடுறேன்னு ஆண்டாள் சொன்னா எத்தனை சந்தோஷமா இருக்கும் நாம ஏதோ அவ சாப்பிட்ட மிச்சம் கொடுத்தானு சாப்பிடுவோம் ஒண்ணும் வாங்கிக்க மாட்டார் இந்த பெருமாள் நம்ம எத்தனை எத்தனை புஷ்ப சாத்தட்டம் பார்த்துட்டே எத்தனை சந்தன காப்பு சாத்தட்டம் இது நமக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சார்டன்னா போய் அவருக்கு திருவடியை தீவி விடலாம் பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு பிடிச்சத வேண்டியதை கொடுக்கலாம் என்ன பண்ணாலும் கேட்டு வாங்கிக்கிற பெரிய திருப்தி அதனால ஆச்சாரனுடைய திருவடிகளை நாம பத்துக்கிறோம் மேலே தீர்க்க பந்தம் தயாலும் சாசிதாரம் நாம ஜன்மத்தில இந்த சம்சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தானே தப்பு பண்ணாள் திருத்துகிறாள் நீ இப்படி பண்றது தப்பு இந்த மாதிரி செய் என்ன திருத்தி விடுவர் சரஹிதபரம் தனக்கு நல்லது தேடுகிறார் நமக்கு நல்லது தேடிக்கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட ஆச்சார்தனத்தான் மோக் ஆசையருக்கன் சிஷ்யன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் அந்த இடத்திலே தெரிவித்தார் ஆக இதெல்லாம் ஆச்சார்தனுக்கு உண்டான லட்சணங்கள் நாம சிஷ்யர்கள் மொத்தத்தையும் அவரிடத்துல சமர்ப்பித்து விட்டு அவர் கொடுத்ததை கொண்டுதான் வாழ வேண்டும் ஆ சிஷியர்களான நமக்கு இருக்கிற கடமை என்ன ஆச்சாரியனுடைய தேக லக்ஷணத்தை பார்க்க வேண்டும் நம் சரீரத்தையும் அர்த்தத்தையும் பிராணனையும் அவரிடத்திலேயே சமர்ப்பித்து விட வேண்டும் அவர் ஞானமனுட்டான நன்னாக படைத்தவன் அனுபடியால் எனக்கு மோட்சம் நிச்சயம் என்ன என் மனசார நாமும் கொள்ள வேண்டும் இதுதான் சிஷனுக்கு உண்டான முக்கியமான லட்சணம் ராசாதனை பத்தி எப்படி நாம நினைச்சுக்கணுமா பாட்டு கேட்கும் இடமும் கூப்பிடு கேட்கும் இடமும் குதித்தவிடமும் வளைத்தவிடமும் ஊட்டுவிடமும் எல்லாம் வகுத்தவிடமே என்று இருக்க கடவன் மோனத்தில் ஒரு சூத்திரம் என்னமோ இடமும் இடமும் நிரே என்ன இடத்தை பத்தி சொல்லி பாட்டு கேட்கும் இடம் கூப்பிடு கேட்கும் இடம் குதித்தவிடம் வளைத்தவிடம் ஊட்டுமிடம் இந்த அஞ்சத்தான் பஞ்ச பிரகாரம் சொல்லுவார்கள் பரவாசு தேவ யூக வாசுதேவ விபவ வாசுதேவ அந்தரியாமித்வ கடைசி அர்ச்சாவதாரம் இந்த அஞ்சத்தான் சூதர் மோனத்தில் தெரிவிக்கிறார் பாட்டு கேட்கும் இடம் சீவை குண்டம் இங்கே ஹா ஊன்னு சாமகானம் நடந்துட்டே இருக்கும் ஏதாமே அது பாட்டு கேட்கும் இடம் கூப்பிடு கேட்கும் இடம் பிரம்மா வரத்தை கொடுத்துருவர் சிவன் வரத்தை கொடுத்துருவர் அப்புறம் அவா தள்ளையே கையை வைக்கிறதுக்கு இந்த அசுர ராட்சாசன் வந்துடுவார் அவர் ஓட்டமா ஓடி வந்து திருப்பார்க்கடல் முன்னாள் கூப்பாடு போடுவார் அதுதான் கூப்பிடு கேட்கும் இடம் திருப்பார்கடல் வியூகவாசு அடுத்து குதித்த விடம் குதித்த விடம்னா ராமகிருஷ்ணாதி அவசாரங்களாக இங்கே குதிக்கிறான் பெருமான் குதித்த விடம் அடுத்து ஊட்டுமிடம் நமக்குள்ளே இருந்து நமக்கு நல்லத ஊட்டி ஊட்டி விட்டு இருக்காடோ இல்லையோ அதை அந்தரியாமித்தம் ஆஹ் பாட்டு கேட்கும் இடம் கூப்பிடு கேட்கும் இடம் குதித்த விடம் ஊட்டுமிடம் வளைத்தவிடம் நாம எந்த பக்கமும் ஓட முடியாதபடி அர்ச்சாவதாரத்துல சுத்தி சுத்தி பெருமாள் இருக்கிறான்னு இல்லையோ வடக்க ஓடினா பெருமாள் திருவேணமுடியான்னு இருக்கார் தெற்க ஓடினா அழகர் இருக்கார் கிழக்க ஓடினா சபரி பெருமாள் இருக்கார் மேற்கு ஓடினா ரங்கநாதன் இருக்கார் ஒரு பக்கமும் போகவே விட மாட்டேங்கிற அலைவா இப்படித்தான் இந்த யானையெல்லாம் சிம் ரெண்டு ஓட பாக்கும் அதை எந்த பக்கமும் ஓட விடாம இந்த தார தம்பட்ட எல்லாம் அடிச்சுன்னு ஒரு நடுவுக்கு வரட்டின்னு வருவா அங்க பள்ளவட்டி வச்சு புடிச்சிருவா அத போல இந்த ஜீவாத்மா இவனை சுத்தி சுத்தி பெருமான் இத்தனை விபதேசத்துல நிற்கிறானா ஆனால இதைத்தான் நம்முடைய வளைத்தவிடம்னு சொல்லுவார்கள் ஆஹ் பாட்டு கேட்கும் இடம் கூப்பிடு கேட்கும் இந்த அஞ்சு இடமும் எனக்கு மத்த ஒண்ணுமே தெரியாது இது வகித்தவிடம் ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் இந்த அஞ்சுமே வைகுண்டம் எங்க வேணா இருக்கட்டும் திருப்பார்க்கடல் எங்க வேணா இருக்கட்டும் நம்ம பொறுத்தவரை ஆச்சார்தனுடைய திருவடிகள் தான் ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்க்கடல் அந்தயாமித்வம் விபவ அவதாரம் அர்ச்சாவதாரம் ஐந்து இடமும் தனக்கு வகுத்தவிடமே என்று இருக்க கடவுன்னு தெரிவித்தார் அத்தனை முக்கியம் ஆச்சார்தனுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் அதனால பிள்ளைலோகாச்சாரியர் சிவஜன் மோனத்தில் என்ன தெரிவித்தார்னு சொன்னேன் அவனை பற்றுவதை விட அவன் அடியார்களான ஆச்சார்தர்களை பத்தினால் பத்து அவதாரம் பெருமான் சாஸ்திரத்தை சஸ்திரத்தை கையில வச்சுன்னு பத்து அவதாரம் பண்ணிட்டான் கடைசியா யாரையும் ஒன்னும் திருத்தறதுக்கு முடியல இனிமே அவதாரம்னா ஆச்சாரிய அவதாரம் தான் பண்ண வேண்டும் ஆனா இப்ப கையில சாஸ்திரத்தை வச்சுன்னுட்டான் இத்தனாழி பண்ண அவதாரம்னா சங்கர் சக்கரம்ங்கிற சஸ்திரத்தை வச்சுருந்து இப்ப ஆச்சாரிய அவதாரம்னா சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு மக்னான் உத்தரத்தே லோகான் காரூண்யாது சாஸ்திர பாணினா சாஸ்திரமும் கையுமாக கீழே கிடந்த உஜீவனம் அடைவிக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரிய அவதாரமாக பெருமான் பண்ணுகிறான் காரணிகனான சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்தான் ஆச்சார்தனாகவே தானும் பிறக்கிறான் பிடித்து உயர்த்துகிறான் அந்த ஆச்சாரியிடத்துல தான் யதாதேவே ததா குரவ்னு சொல்லுவார்கள் பகவானிடத்துல எத்தனை பிரீத்தி நாம வச்சுருக்கோமோ யதா தேவே ததா குரவ் அதே அளவு பிரீதி ஆச்சாரிலையும் இருக்க வேண்டும் என்ன பெருமானை பார்த்து எனக்கு சமம் ஆச்சார்தன் அவனை என்ன போல பத்துன்னு தெரிவித்தான் குருரேவ பரா குருவ பராஷ்டா குரு ரேவ பாராயணம் குருரேவ நமக்கு தனமும் குருதான் எல்லாம் குருதான் கே பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்தார் ஆக இதுகாரு நாம பாத்துருக்கிறது என்ன ஆச்சாரிய அபிமானம் இருந்தால்தான் ஆச்சாரியன முன்னால் பத்தினால்தான் ஈஸ்வரன் காரியம் செய்கிறான் இவரை விட்டுட்டு நேரப்போனா சம்பந்த ஜானமே இல்லையே எப்படி போவோம் நமக்கு சம்பந்த ஜானத்தை ஏற்படுத்துறதே ஆச்சாரியந்தான் இப்ப ரெண்டு பேர்ல யார் வசதி பெருமாள் உயர்ந்தவரா ஆச்சாரியன் உயர்ந்தவரா இந்த போட்டி மட்டும் ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்கும் பார்த்தா ஒருத்தர் சொன்னார் சுவாமி வெள்ளி வசந்ததா தங்கம் வசந்ததா கண்டிப்பா தங்கம் தான் வசந்தது வெள்ளி ஆட்டம் பெருமாள் தங்க மாட்டம் ஆச்சாரியன் அப்ப யார் வசந்தவா தங்க மாட்டம் இருக்கிற ஆச்சாரியன் தான் வசந்தவர் இன்னொருத்தர் சொன்னார் வெள்ளிய கொடுத்தவர் வசந்தவரா தங்கத்தை கொடுத்தவர் வசந்தவரா கண்டிப்பா வெள்ளிய கொடுத்தவரோட தங்கத்தை கொடுத்தவர் தான் வசந்தவர் இப்ப வெள்ளி பெருமாள் இல்லையோ பெருமாளை நம்ம கொடுத்ததாரு தங்க ஆச்சார்டு இல்லையோ ஆச்சார்டம் கொடுத்தது ஆறு பெருமாள் இப்ப ஆறு வசந்தவர் வெள்ளிய கொடுத்தவர் தங்கம் கொடுத்தவர் தான் வசந்தவர் தங்க ஆச்சார்டன்னு பார்த்துட்டோம் அவரை கொடுத்தது பெருமாள் தான் அப்ப ஆச்சார்டனோட பெருமான் தானே உயர்ந்தவர் இதுதான் போட்டி இப்படி பார்த்தா பெருமான விட ஆச்சார்டன் உயர்ந்தவர் கொடுத்ததுன்னு பார்த்தா ஆச்சார்டனோட பெருமாள் உயர்ந்தவர் இந்த போட்டி கடைசி நாள் வரைக்கும் இருக்கும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் நம்மளை ரட்சிக்கிறாங்கிறது சம்பிரதாயத்துக்கே உண்டான தனி சிறப்பு அப்படி ஆச்சார்தர்கள் எத்தனையோ பேர் இருந்திருந்தாலும் ஒரே சரித்திரம் தெரிவிக்கிறேன் காவிரி கரையிலே ஸ்ரீரங்கத்திலே நடந்த சரித்திரம் கூறத்தாழ்வான் வாழ்ந்து வந்த காலம் ராமானுஜரும் இருந்து வந்த காலம் அப்ப அங்க அடியார்கள் எல்லாம் கூடியிருந்தாலும் யாரு ஆச்சார்தன் உத்தாரக ஆச்சார்தன் ஆறு ஜெகதாச்சார்தன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்ததான் குரத்தாழ்வானுக்கு வருத்தமும் கோபமும் பொத்துக் கொண்டு வந்தது ராமானுச்சரி பூவலகத்திலே எழுந்தொழு இருக்கும்போது யாராச்சார்டன் ஒரு கேள்வி பிறக்கலாமா உதறினார் எல்லாத்தையும் நேரப்போய் காவிரி ஆற்றுக்குள்ளே இறங்கினார் கைகளை மேல தூக்கிண்டு சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எஜராஜோ ஜெகத்குரு சையேவ சமுத்தர்த்தா சர்வலோகானாம் நாஸ்தர சம்சையாக ஒரு சந்தேகம் வேண்டாம் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் பிரமாணமிட்டு சொல்லுகிறேன் ஜெகதாச்சார்தன் ராமானுஜர் ஒருத்தரே என்று கூறத்தாழ்வான் சாதித்தார் ஆக நாம இத்தனாடி ஆச்சார்தன் பார்த்திருக்கோம் அந்த ஆச்சார்தன் யாருன்னு கேள்விக்கு ஒரே சமாதானம் ராமானுஜர் எவ்வளவகம் தானும் வாழ பிறந்தவரான சுவாமி ராமானுஜர் அவர் இப்பு உலகத்திலே அவர் அனுகிரகத்தாலதான் இவ்வளவு சூரம் ஆச்சார்டன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கானு நாம வந்திருக்கோம் ஆச்சார்டன் யாருங்கிற லட்சணத்தை பார்த்துட்டோம் அந்த ஒன்னொன்னு ராமானுஜர் இடத்துல எப்படி நிறைந்திருந்தன ஞானம் அனுஷ்டானம் அதே காலத்துல வாக்சாதுயம் இந்த மூணு சுவாமியின் இடத்துல எப்படி இருந்ததுன்னு பாத்துட்டா அவர்தான் ஆச்சார்டங்கிறத நிச்சயமா தெரிஞ்சு விடலாம் முதல்ல அவருக்கு இருந்த பிரபாவம் என்னன்னு தெரியணுமே ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரமாக இராமானுஷர் திருவுத்தார் மன்னினார் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து அனந்தன் திருவனந்தாழ்வானாக முதல் யுகமான கிருத்தயுகத்திலே இருந்தார் அடுத்த யுகத்திலே லக்ஷ்மணனாக இருந்தார் திரேதாயுகத்திலே பலராமனாக இருந்தார் துவாபர் யுகத்திலே அனந்த ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜ்ததா கலியுகத்திலே ராமானுஷராக திருஅவத்தாரம் பண்ணினார் ஆக ஓரோரு யுகத்துக்கு திருவனந்தாழ்வானே மாறி மாறி பெறப்பர் திருவனந்தாழ்வானே ராமானுஷர்ங்கிறது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ பக்கத்துல தொண்டனூருக்கு போனோம்னா அங்க திருவனந்தாழ்வானுடைய வடிவத்தோட சுவாமி தான் சேவை சாதிக்கிறாரு இல்லையோ ஆதிசேஷங்கிறவருக்கு ஆயிரம் நாக்கு உயர்ந்த ஸ்ரீபாஷ்யம் முதலான சுவாமி ராமானுஷர் தானு சாதிப்பார் இது அவர் அவதாரம்ங்கிறதுக்காக அதே விஷயத்தை பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம்னு திருவரங்கத்த மகனார் சாதிக்கிறார் ராமானுசு நூத்தந்தாதிங்கிற பிரபந்தம் இது நூத்தி எட்டே பாசனம் இதத்தான் பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரினு என்ன பிராமணர்களுக்கு காயத்ரி சாவித்ரி வேறே பிரபன்னர்களுக்கு காயத்ரி சாவித்ரிங்கிறது ராமானுசு நூத்தந்தாதி அதுல அழகா சாதிக்கிறார் அடையார்கமல தலர்மகள் கழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் ஒன் ஷார்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்னும் இடையே ராமானுஷ முனியாயின இப்பூதலத்திலே ராமானுச முனியாக வந்து பிறந்தன ஜகத்தை ரக்ஷிப்பதற்காக யாரெல்லாம் அடையார் கமல தலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நான்தகமும் படர் தண்டும் ஒன் ஷார்க வில்லும் புடையார் புரிசங்கமும் பஞ்ச ஆயுதங்களை சேர்த்து இந்த பூலோகத்தை காப்பதற்காக சுவாமி ராமானுஷராக திருவுதாரம் பண்ணின பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர் கேசவ சோமயாஜிக்கு குமாரராக தானும் பிறந்தார் வளர்ந்தார் யாதவ பிரகாசத்திலே சகலார்த்தங்களையும் கிரகித்தார் ஆனால் அவர் சொன்ன மாயாவாதம் மனத்துக்கு பிடிக்காமல் போக விலகினார் அவரும் வடக்கடைச்சின் போய் நதியில் அழுத்தி முடிச்சுடத்துக்கே பார்த்தார்கள் எம்பார் பார்த்துத்தான் தெற்கு நோக்கி அனுப்பி வைத்தார் திரும்ப வந்தார் சாலைக்கணத்திலே தீர்த்தம் கொண்டு வந்து நித்த கைங்கிய தேவ பெருமாளுக்கு பணியின் இதுதான் ராமானுஜர் வாழ்ந்த சரித்திரம் அதுக்கு மேல ஆசிரமஸ்வீகாரம் பண்ணிண்டார் மேற்கொண்டு திவ்வதேச கைங்கிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அவர் எழுதினது நவரத்னமான கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார் வேதார்த்த சங்கிரத்தார் வேதாந்தீபங்களை சாதித்தார் கீதா பாஷ்யம் சாதித்தார் கத்தியத்திரையை சாதித்தார் நித்ய கிரந்தமாக சாதித்தார் ஆக ஒன்பது கிரந்தங்கள் சுவாமி அனுகிரகித்தது அவருக்கே உண்டான ஞான பூர்த்திங்கிறது அவருடைய கிரந்தங்களை சேவித்தார் தான் இந்த ஞான பூர்த்தி தெரியும் அதுவும் ஸ்ரீபாட்சிய காலக்ஷேபம் பண்ணா தான் தெரியும் அதுதான் இருக்கும் ஸ்ரீபாட்சியத்தை உட்கார்ந்து காலக்ஷேபம்னாலே யாரு எந்த இடத்துல ஆப்படுறா எங்கேயோ ஒத்தோருக்கு ஓரொருவர் உண்டாகில் அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது ஆனா ராமானுஜர் வைபவம் என்னான்னு உண்மையா படனும்னா ஸ்ரீபாட்சியத்தை பார்த்து ஒரு தரவான முழுக்க வாசித்தால்தான் அவர் வைபவம் என்னங்கிறதே நமக்கு தோணும் அவர் பார்த்து நடத்தினது என்ன நாட்டிய நீசமயங்கள் மாண்டன சுவாமியினுடைய ஞானத்தின் பெருமையை சொல்றார் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாராயண காட்டிய வேதம் களிப்புத்தது தென் குருகவள்ளல் வாட்டமிளா வண்டமிழ் மறை வாழ்ந்தது தென் குருகல்லல் வாட்டமிளா வண்டமிழ் சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு குறவு வராத படிக்க ராமானுஜர் நாட்டிய நீசமயங்கள் மாண்டன உலகத்துல குழப்பத்துக்குன்னே வருவா பாக்கியர்களும் குதிருட்டுகளும் வேதத்தை இல்லேன்னு சொல்றது பல பேர் இருக்குன்னு சொல்லி தப்பு தப்பா அர்த்தம் சொல்லி உலகத்தை குழப்பத்துக்கு சில பேர் இந்த ரெண்டு பேரும் சேர்த்து முடிச்சுட்டாரோ இல்லைய சுவாமி நாட்டிய நீசமயங்கள் மாண்டன அவர் ஞான பூர்த்தி தான் எழுதுவர் அதிகரணம் அதிகரணம்னு ஸ்ரீபாட்சியத்துல சொல்லுவார் மொத்தம் நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் சூத்திரம் நாலு அத்தியாயம் பதினாறு பாதம் போடின மகத்தான பெரிதான கிரந்தம் ஸ்ரீபாட்சியம் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதிட்டு தான் காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு போனார் அங்க சில விஷயத்தெல்லாம் சரஸ்வதி தேவி சாரதாம்பிகா இவரை பார்த்து கேட்டார் இவர் சமாதானம் சொன்னார் அது வசத்தியா ஸ்ரீபாஷ்யத்தில் அந்த வியாக்கியானத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் இருக்கட்டும் உமக்கு பாஷ்யக்காரன் பேர் இருக்கட்டும்னு அவள் கொடுத்தாள் ஆஹ் சுவாமியினுடைய ஞானம் வடதேசத்து இன்னைக்கு நீங்க வடநாட்டில் போய் பேசி பாருங்கோ சுவாமி ராமானுஜர்னா அத்தனை மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ளுவார்கள் ஆக ஞானத்தோட அவர் எழுத வரார்னா ஓரொரு அதிகரணமும் நடக்கிற ஒரு காட்சி ஆட்டம் ஒரு எதிராளி வந்து உன்னை சொல்லுவார் அது பூரபக்ஷம் சுவாமி உடனே சித்தாந்தத்துக்காக சொல்லுவார் அதுக்கு பிரமாணங்களை எடுத்து காட்டுவர் பூர்வாச்சாரியர்கள் வாக்கியம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவார் அதனால இதுதான் தானே முடிப்பவர் அவருக்கு இருந்த நேர்மையும் ஞானமும் எவ்வளவு தூரம்னா பூர்வபட்சி ஏதாவது எடுத்து பேசச்சே தம் பட்சத்துக்கு சாதகமா ஒரு பிரமாணத்தை விட்டுட்டா உட்டுட்டியே எதுவும் இருக்கேன்னு முதல்ல எடுத்து கொடுத்துருவார் அப்புறம்தான் தான் சித்தாந்தத்துக்கே வருவர் அத்வைத்தம் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷ காலட்சியமானோம் அத்வைத பாஷ காலட்சா அத்வைத்தம் சரியா புரியுமோ புரியாசம் ஆனா ஸ்ரீபாஷத்துல பூர்வபக்ஷம் முதல்ல லகுபூர்வபக்ஷம் மகாபூர்வபக்ஷம் முழுக்க எத்தனை அத்வைதவாதம் இருக்குமோ மொத்தத்தையும் எடுத்து வச்சிருவார் அது நேர்மை ஆர்ஜவம் ராமனுக்கே உண்டானது தானே ராமானுசரிடத்திலே இருக்கும் ராமனுக்கு இருந்த நேர்மையத்தனையும் சுவாமி இடத்துல பூர்வபக்ஷத்தை மொத்தம் சொல்லுவார் சத்தவித அனுபபத்தின்னு ஒரு பெரிய பிரகரணம் இந்த ஏழு ஒவ்வாமை அத்வைத்த மொத்தத்துல இது இது சரியா வரல சரியா வரலன்னுட்டு ஏழு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்காரு இந்த சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருவர் அதை சேவிச்சு பார்த்தாலே சுவாமியுடைய ஞானத்தினுடைய பூர்த்தி தெரிஞ்சிடும் ஆனா கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமா தர்க்க ரீதியா நியாய ரீதியா ஜெயிச்சு முடிச்சிட்டு சொல்லுவார் இது எல்லாத்தையும் எழுதி என்னுடைய காலத்தை விழுணா போச்சுட்டேயே பூர்வாச்சாரர்கள் சொன்னான்னு நம்ப மாட்டேங்கிறேன் தர்க்கியாயத்தை வச்சு தானே ஜெயிச்சா நீ நம்பரைப்போ இதைக்கோ டங்கரும் திரமிடரும் போதாயனரும் எங்க பூர்வர்களும் சொல்லிட்டு போயிட்டா அதை நம்பிட்டு போறதை விட்டுட்டு உன்னோட சேர்த்து என்னையும் சண்டை போட வைத்து என்ன தானே ரொம்ப நொந்து பேசிடுவார் சுவாமி இத்தனை ஞானம் இருந்தாலும் பூர்வாச்சார்டு வாக்கியத்திலேருந்து மாறுற எண்ணம் அவருக்கு கிடையாது ஸ்ரீபாஷ்யம் பெரிய கிரந்தம் ஆனா ஆரம்பத்தில் என்ன சாதிக்கிறார் தெரியுமா பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவருத்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன் மதானுசார சூத்திராட்சரானி வியாக்கியா சந்தே பகவத் போதாயனர் நான் ஒன்னு தொட வேண்டிய இல்லை ஆனா மேல வரப்போற என் சிஷ்யர்களுக்கு புத்தி மட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொல்லல் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார் சுவாமி அதனால மேல வரப்போறவாளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேன் சூத்திராட்சரானி வியக்கியாசந்தே அவர் எழுதி வச்சதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் இப்ப எழுதி வைக்கிறேன்னு தவிர புதுசா ஓர்த்தமும் நான் சொல்ல வரவில்லை இப்பேற்பட்ட பாஷத்தை எழுதிட்டு இதுல நான் சொன்னது ஒண்ணுமே இல்லேன்னு சுவாமி சொல்ல வேணும் என்னால் அவருடைய ஞானபூர்த்தியும் சொல்லும் பௌராணிகர் சொன்னத்தான் திரும்ப சொ சொல்லும் இதுவர வேதத்துக்கு விரோதமாக ஒன்னு கூட பேசமாட்டார் இதுவருடைய ஞானத்துக்கே உண்டான சீர்மை அவர் அறிந்தது சொல்லார் தமிழரும் உண்ணும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரநறி யாவும் தெரிந்தவனி ராமானுஷன் சொல்லார் தமிழரும் முன்னும் சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் ரெண்டா தெரிந்து கொண்டும் இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் தமிழ்ங்கிறது நாடகத்தமிழ் வேறே இயர்தமிழ் வேறே இசை தமிழ் வேறே இந்த மூணு சுவாமிக்கு ரொம்ப நல்லா தெரியுமா அவர் எடுத்தெடுத்து ஓரோரு அர்த்தத்தையும் கொடுக்கறத பார்த்தா ஞானபூர்த்தி அப்ப புலப்படும் அஞ்சு ஆச்சாரியர்கள் இல்லையா சுவாமிக்கு முதல் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் சமாஷ்கேண ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஐந்து ஆச்சாரியர்கள் போராதுன்னு திருக்கட்சி நம்பிகள் ஆறாவது ஆச்சாரியன் வேறு இவா இத்தனை பேரும் ஓரோரு அர்த்தத்தை கொடுக்கிறார் பெரிய நம்பிகள் இடத்துல சமாஷ்கேணம் அர்த்தம் துவயார்த்தம் திருக்கோட்டிய நம்பிக்கலத்துல பதினெட்டு தரவன் நடையா நடந்தார் திருமந்திரார்த்தன் சரமஸ்லோகார்த்தம் பெரிய திருமந்த நம்பிக்கடத்தே படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்திவள்ளம் குடிகொண்ட கோயிலே ராமானுஷன் என்று ராமாயண அர்த்தங்கள்லாம் கேழ்ண்டார் திருமாலையாண்டான இடத்தே திருவாய்மொழியின் அர்த்தங்கள்லாம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரிடத்தே மிச்ச மூவாயிரம் போஷனமும் அருளிச்செயலுக்கு இசை எப்படி கூட்டி அபிநயம் பிடிக்கணுங்கிறதையும் அவரிடத்திலே தெரிந்து கொண்டார் இது இத்தனையும் ஒத்தொத்த இடத்துல கேட்டு நட்டார் இப்ப திருமாலையாண்டான்னு காலக்ஷேமன் சொல்லிருக்கார் சுவாமிக்கு இது எப்படி நடந்ததுன்னா சாந்தீப நடத்துல கண்ணன் கழுண்டா போலே வசிஷ்ட நடத்துல ராமன் கழுண்டா போலே அப்படின்னா கேட்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு அர்த்தம் இருந்தாலும் இந்த ஆச்சார்ட சிஷ்ட பாவம் போயிடக்கூடாது சொல்லி அதுக்காக ஒரு சாந்தீபனை பிடித்தான் கண்ணன் உட்காண்டாம் அதுக்காக ஒரு வசிஷ்டாச்சார்டரை பிடித்தான் ராமன் உட்கார்ந்தான் அதே போலத்தான் ராமானுச்சுவரன் திருமாலையாண்டான் இடத்துல கேட்டிருக்கார் திருமாலையாண்டான் ஆளவந்தாருடைய நேர் சிஷ்யர் அவர் சொன்ன அர்த்தங்களையே தான் இவருக்கு சொல்லிட்டு இப்ப ஒரே ஒரு இடம் சொல்றேன் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும்னு பார்த்தோமா ஆச்சார்தன் சொன்னதை விட இன்னும் பல மடங்கு உயர்ந்த அர்த்தங்களை சொல்ற அளவுக்கு அதுவும் அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தாலதான் நடக்கும் ஏகைவ குரோத் திருஷ்டியா துவாப்யாம் வாபி லபேதையது ந திருசுபிகி அட்டாபிகி சஹஸ்திரேனாபி இது ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுவா ஆச்சார்தன் ஒரு கண்ணால பாத்துட்டா போருமா ஒரு தராசி தட்டை எடுத்துங்கோ திருசுர்பிகி முக்கணான்னு சிவனுடைய மூணு கண்ணையும் வச்சிருங்கோ நாலு முகத்தான் எட்டு கண்ணையும் வச்சு நுடுக்கோ எட்டு கண் சஹஸ்திரா சஹஸ்திரபாது ஆயிரம் கண் படைத்த பகவானுடைய கண்களையும் வச்சு இதெல்லாம் ஒரு தட்டு ஆச்சாரனுடைய ஒரே கண்ணை இன்னொரு தட்டுல வைங்கும் இந்த தட்டு தான் ஒசந்திருக்குமே தவிர அந்த தட்டு ஒசராஜன்னு விட்டார் ஏக எய்வ குரோ திருப்தியா ஒரு கண்ணால ஆச்சார்டன் பார்த்தாலே போரும் அவர் ரெண்டு கண்ணால வேற பார்த்துட்டாலோ அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு கண்ணை மூடினு பாப்பில்லை ஞானக்கண் ஊனக்கண்ணுன்னு அர்த்தம் வெளிக்கண்ணால பார்த்தாலே போரும் இன்னும் உட்கண்ணாலே சேர்த்து ஆச்சாரிய அனுகிரகம் கிடைத்தால் மேலே என்ன பேச வேண்டும் அந்த ஆச்சாரியன் ஆள வந்தார் திருமாலையாண்டான்னுக்கு சொல்லியிருக்கார் திருமாலையாண்டான் இப்ப அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கார் அப்பப்ப ராமானுஜருக்கு அந்த அர்த்தம் ரசிக்காது